ஸ்ரீகுருபியோ நம இன்றைய தினம் தர்மசூக் அப்படிங்கிற தலைப்புல சில விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம் தர்ம சூக்மம்னா நாம பண்ற ஒவ்வொரு காரியங்கள்ல இருந்தும் புண்ணியமோ பாபமோ வருதுன்னு முன்னாடி சொன்னேன் அது எப்போ வரும் நமக்கு இன்னைக்கு ஒரு புண்ணிய காரியங்கள் பண்றோம் அப்படின்னா அந்த புண்ணிய காரியத்தினுடைய பலனை நாம் எப்ப அனுபவிப்போம் அப்படிங்கிறது ஒன்றும் ரெண்டாவது நாம் இப்போ பல காமனிகளுக்காக பல க பண்றோம் நாம் இப்போ உதாரணத்துக்கு எடுத்துட்டா நாம் ஆரம்பிக்கிற காரியங்கள்லாம் எந்த ஒரு தடையும் இல்லாமல் அது பூர்ணமாக ஜ காரியத்தை அடையணும் அப்படின்னா மகாகணபதிக்கு கணேச சஹசிரநாமம் கணேஸ்வரோ கணக்கிரீடகானே ஆரம்பிக்கிற கணேச சஹசிரநாமத்தினால தூர்வையை வச்சிருந்து அர்ச்சனை பண்ணுறது அப்புறம் நமக்கு ஐஸ்வர்யம் நிறைய வரணும் அப்படின்னா பணம் அதாவது கடன் நிறைய இருக்குது நமக்கு இந்த கடன் தீரணும் அப்படின்னா தாமர புஷ்பம் வாங்கி வச்சிருந்து அந்த தாமர புஷ்பத்தை வச்சுட்டு லக்ஷ்மி அஷ்டோத்திரத்தினால அர்ச்சனை பண்ணணும் மகாலட்சுமிக்கு இப்படி பல விதமாக சொல்லியிருக்கா இப்போது இதெல்லாம் பார்த்தா காரியம் ஒரே மாதிரி தான் இருக்குது மகாகணபதிக்கு ஒரு ஒரு தோ ஒரு புஷ்பத்தை கையில் வச்சு அதை மகாகணபதிக்கு அர்ச்சனை பண்ணுறது இன்னொரு புஷ்பத்தை வச்சுட்டு மகாலட்சுமிக்கு அர்ச்சனை பண்ணுறது அப்புறம் ஒரு நைவேத்தியம் பண்ணுறது இந்த காரியங்கள்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது ஆனால் பலன் மாத்திரம் வேறு வேறு மாதிரி வருது அது எப்படி வரும் ஒன்றும் அதே போல் சில காமனிகளுக்காக ஹோமங்கள்லாம் பண்ணுறோம் குழந்தைகளுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும்னா தாமர புஷ்பத்தை வச்சுருந்து தேனில் தோச்சு சுயம்பரா பார்வதி ஹோமம் பண்ணணும் அப்படின்னா சீக்கிரம் கல்யாணம் வரும் குழந்தைகளுக்கு அதே போல் நமக்கு சமங்கள் அதிகமாக இருக்கு மனசு குழப்பங்கள் ஜாஸ்தியாக இருக்குது ஏதோ பல காரணங்கள்னால அப்படின்னா கார்த்த ஒரு தேவதை அவரை உத்தேசித்து நாயுருவின்னு ஒரு சமித்து அந்த சமித்தை ஹோமம் பண்ணுறது பண்ணினா மனக் க்ளேசங்கள்லாம் குறையும் இப்படி நிறைய சொல்லியிருக்காங்க இப்போ இதுலேயும் பார்த்தா பலனில் தான் வித்தியாசம் ஏன்னா எந்த வஸ்துவை நாம் அக்னியில் ஹோமம் பண்ணினாலும் அது பஸ்மாவாக போய்டுறது தெரியுது நம்ம பார்க்குறோம் அந்த வஸ்து எரிஞ்சு போயிடுறது ஆனால் பலன் மாத்திரம் வித்தியாசமாக வருது அது எப்படி பலன் மாத்திரம் வித்தியாசமாக வரும் அப்படின்னா அதுக்கு தான் தர்ம சூக்மம்னு பேர் நமக்கு கிடைக்கிற பலன்களில் வித்தியாசம் வருது அதுக்கு தான் தர்ம சூக்ஷம்னு நம்ம சாஸ்திரங்கள்லாம் காட்டுறது நமக்கு இன்னொன்றும் நாம் அது பண்ண வேண்டிய முறையில் செய்யணும் ஒரு சுவாமிக்கு ஒரு அர்ச்சனை பண்ணினாலும் சரி அல்லது ஒரு ஹோமம் பண்ணினாலும் சரி அதுக்குன்னு ஒரு முறை இருக்குது அந்த முறைப்படி தான் அந்த காரியத்தை செய்யணும் அந்த முறை தப்பி போச்சோம்னா பலன்லேயும் வித்தியாசம் வரும் அது எப்படி நமக்கு பலன் வரும் அப்படிங்கிறது பலன் வந்தப்புறம் நாம் தெரிஞ்சுக்க முடியும் அது வரைக்கும் நாம் அதை தெரிஞ்சுக்க முடியாது இதுக்கு எப்படி உதாரணம் பார்க்கலான்னா ஒரு ராஜா ஒரு தேசத்தில் அந்த ராஜா அன்னதானம் பண்ணணும்னு ஆசைப்பட்டான் அப்படி ஆசைப்பட்டு மந்திரிக்கு உத்தரவு போட்டான் கஜானாலேருந்து அரிசி மூட்டைகளை எடுத்துன்னு போய் கோவிலில் வச்சு நிறைய அன்னத்தை சமைத்து சுவாமிக்கு நேவேத்தியம் பண்ணிவிட்டு இந்த ஊரில் உள்ளவ அத்தனை பேருக்கும் அன்னதானம் பண்ணணும்னு ஏற்பாடு பண்ண சொல்லி உத்தரவு பண்ணினான் அதே போல் ஏற்பாடாச்சு அந்த அன்னதான சமயத்தில் ராஜா வந்தான் கோவிலுக்கு வந்து அந்த அன்னத்தை பெரிய பெரிய அண்டாவில் வச்சுட்டு அந்த ராஜாவே அந்த அன்னத்தை எடுத்து எடுத்து அத்தனை பேருக்கும் கொடுக்கணும் ராஜா அப்படி எல்லாருமா லயனாக வந்து அந்த அன்னத்தை வாங்கிறான் அப்படி பல பேர் வாங்கிட்டான் ஊர்க்கார அத்தனை பேரும் வாங்கிட்டான் அந்த பிக்ஷை எடுக்கிறவா கோவில் வாசலில் உட்காந்து அந்த பிக்ஷை எடுக்கிறவா அத்தனை பேரும் வாங்கிட்டான் அதில் ஒரு பரம ஒத்தன் அந்த லைனில் வந்தான் அவனுக்கும் அந்த அன்னதானம் ராஜா அப்படி எல்லாரும் வாங்கிட்டு போய் அங்கங்கே சாப்பிட்டான் அந்த ஏழு அந்த பிக்ஷுக்கனும் அந்த அன்னத்தை வாழ்ந்துட்டு போய் அங்கேயே உட்கார்ந்து சாப்பிட்டான் சாப்பிட்டு கொஞ்ச நாடியில ரத்த ரத்தமா வாந்தி எடுத்து அங்கேயே படுத்து இறந்து போயிட்டான் அந்த பிக்ஷுக்கன் பாக்கி பேருக்குலாம் ஒண்ணுமே புரியல உடனே ராஜா டாக்டர் வர சொல்லி அவனை பார்க்க சொன்னான் அந்த டாக்டர் வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இந்த டாக்டர் சொன்ன இவனுடைய ஆகாரத்துல விஷம் இருந்திருக்கு ஆயிடுச்சவனுக்கு அகனாலதான் இறந்து போயிட்டான்னு சொன்ன உடனே அத்தனை பேருக்கும் தூக்கி வாரி போட்டது அந்த ராஜாவுக்கு ஒரே குழப்பம் என்ன ஏதுன்னு விசாரிச்சா அங்க ஒருத்தருக்கும் ஒன்றும் தெரியல பாக்கி பேரெல்லாம் நன்னா இருக்கா அவன் மாத்திரம் இறந்து போயிட்டான் அது என்னன்னு புரியலேன்னு ஒரே குழப்பத்துல யோஜனை பண்ணிட்டு ராஜா அரண்மனைக்கு போயிட்டான் அங்க என்ன நடந்ததுன்னா அந்த இறந்து போன ஜீவன் நேரா மலோகத்துக்கு போனான் போனா அங்க சித்திரகுப்தன் இவன் எப்படி இறந்தான் அப்படின்னு பார்த்தா இந்த ராஜாபடின அன்னதானத்துல இறந்தான் எப்படி அங்க இறந்து போனான் என்ன நடந்தது அப்படின்னு கேட்டா அந்த பிக்ஷுகன் அன்னம் வாங்கிட்டு அங்க போய் உட்கார்ந்து அந்த ராஜா அன்னம் போடுற பொழுது அதே சமயத்துல மேல ஒரு பெரிய கழுகு ஒரு பாம்ப கையில கொத்திந்து பறக்கிறது அந்த இவனுக்கு நேரம் அந்த பாம்பு பிறக்கிற பொழுது பாம்பனுடைய வாயிலேருந்து ஒரு டிராப் விஷம் வந்து இந்த பிக்ஷகனுடைய தட்டுல விழுந்துடுத்த அந்த எண்ணத்தை அவன் சாப்பிட்டதுனால இறந்து போயிட்டான் அப்படின்னு தெரிஞ்சுட்டு சித்திரகுப்தன் இப்ப இவன் என்னை இறந்து போன பாபத்தை யார்கிட்ட சேர்க்கறது அப்படின்னு தீர்மானம் பண்ணான் யோஜனை பண்ணினான் பண்ணினா அவனுக்கு அதில் பதிலே கிடைக்கல உடனே நேர எமன் ட போனான் எனக்கு இந்த ஜீவன் விஷயமாக இந்த ஃபைல் எப்படி க்ளோஸ் பண்றதுன்னு தெரியல அப்படின்னா ஏன்னா ராஜா அன்னதானம் பண்ணி அந்த அன்னத்தை சாப்பிட்டதுனால அவன் இறந்து போயிட்டான் அப்போ இந்த பாபத்தை ராஜா கிட்ட வைக்கலாமா அப்படின்னா ராஜா கிட்ட வைக்க முடியாது ஏன்னா ராஜா விஷம் போடல அதுல அவர் சுத்தமான அன்னத்தை தான் ராஜா அன்னதானம் பண்ணினார் ஆகையனால ராஜாவுக்கு இந்த பாப்பம் சேராது அப்போ மேல பறந்த அந்த பாம்பு விஷத்தை கக்கினத்துனாலதான் அவன் இறந்து போனான் அப்போ அந்த பாம்பு மேல அந்த பாப்பத்தை வச்சு விடலாமான்னா அதுவும் வைக்க முடியாது ஏன்னா பாம்பு இந்த ஏழை இறந்து போகணும்ங்கிறதுக்காக அது விஷத்தை கக்கலை தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக அது வாயை திறந்து கட்டிண்டு சப்திக்கிற பொழுது வாயிலிருந்து விஷம் இந்த தட்டுல விழுந்துடு ஆகையனால பாம்பையும் சேராது இந்த பாபம் அப்போது அந்த கழுகு மேலே வச்சுள்ளாமா அந்த பாப்பத்தைன்னா கழுகு மேலேயும் வைக்க முடியாது அந்த பாப்பத்தை ஏன்னா கழுகு இந்த பிக்ஷுகன் இறந்து போகணுங்கிறதுக்காக அந்த பாம்பை பிடிக்கல தன்னுடைய ஆகாரம் கழுகுக்கு பாம்பு தான் தன்னுடைய ஆகாரத்தை அது எடுத்துன்னு போகிறது ஆகையினால அதுக்கும் இந்த பிக்ஷுகன் இறந்து போனதுக்கும் சம்பந்தம் கிடையாது ஆகையனால கழுகு மேலேயும் இந்த பாப்பத்தை வைக்க முடியாது அப்போ இந்த பாபத்தை ஆனால் யாராவது ஒருத்தர் இந்த பாபத்தை சுமந்தாகணும் யார் இந்த பாபத்தை சுமக்கிறது அப்படின்னு பெரிய சந்தேகமாக இருக்கு எனக்கு அப்படின்னு யமன் கிட்ட சொன்னான் யமனும் சித்திரகுப்தனுமாக ரெண்டு பேரும் யோஜனை பண்ணினா ஒரு தீர்மானத்துக்கு வர முடியல ஒரு முடிவுக்கு வந்தா என்னன்னா நேராக நாம் அந்த ராஜாவையே போய் பார்ப்போம் இந்த நடந்ததை ராஜா கிட்ட சொல்லுவோம் ராஜா என்ன சொல்கிறானோ அதன்படி பண்ணிடுவோம் அப்படின்னு தீர்மானிச்சுட்டு ரெண்டு பேருமா பூலோகத்துக்கு வந்தாள் அந்த அரண்மனை வாசல்ல வந்து ரெண்டு பேருமா வேஷத்தை மாத்திட்டு அரண்மனைக்குள்ள போற பொழுது ரெண்டு பக்கமும் கடை கண்ணிகள் நிறைய இருக்கு அதில் ஒரு பூ வியாபாரி பூ வச்சின்னு ரெண்டு பேரையும் இங்க வாங்கணும்னு கூப்பிட்டா எங்க போறேன் நாங்க ரெண்டு பேரும் ராஜாவ ஒரு விஷயமாக பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா அவ ரெண்டு பேர் அப்போ அந்த பூ வியாபாரி சொன்னா இப்போ ராஜாவை பார்க்க போகாதுங்க இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி ராஜா அன்னதானம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு விஷத்தை கொடுத்து கொண்டுட்டான் அதனால நீங்கள் ராஜாவை பார்க்க போகாதுங்கோன்னு சொன்னான் அந்த பூ வியாபாரி உடனே யமன் என்ன சொன்னான் சித்திரகுப்தன்ட்ட அவன் இறந்து போன பாபத்தை இந்த பூ வியாபாரிகிட்ட வச்சுடு அப்படின்னு விட்டான் ஏன்னா அவளுக்கும் இந்த இதுக்கும் சம்மந்தமே இல்லை ஆனால் அவை எப்படி இதில் பங்குதாரராக ஆனா அப்படின்னா என்ன நடந்ததுன்னு தெரியாமையே அவன் வந்து சொல்றா ராஜா விஷம் போட்டு அவனுக்கு ஒன்னா அப்படி சொல்லிட்டாள் நடந்தத மாத்தி சொன்னதை சொன்னதுனால அவனை கொன்ன பாவம் அவளை வந்து சேர்ந்து இதுதான் தர்ம சூக்மம்னு பேரு தர்மம் இப்படிதான் எப்போ எங்க எப்படி வேலை செய்யும்னு நம்மளால கணிக்க முடியாது ஆனா நம்முடைய எண்ணமும் நாம செய்யக்கூடிய காரியமும் சரியா இருக்கணும் அப்படிங்கிறத நாம முக்கியமா வச்சிருந்து பண்ணினா அந்த பலன் நமக்கு சரியான பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் தர்ம சூக்ஷம்னு நம்ம சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கேன் மேற்கொண்ட விஷயங்களை அடுத்த உபன்யாசங்களில் பார்ப்பான்